ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்மஹம் வேதம் நமக்கு முக்கியமாக கட்டளைகளே நமக்கு நிறையா விடுறது நமக்கு வேதம் அதிலே இன்றைய தினம் நமது கடமைகள் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் நமது கடமைகள் அப்படின்னா நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு கடமைகள்னு பேர் அதுக்கு நித்திய கர்மான்னு சொல்றது நித்திய கர்மான்னா அவசியம் செய்யணும் செய்யாட்ட போனால் பாபம் உண்டு அப்படின்னு வேதம் நமக்கு காட்டுறது அதுக்கு தான் இந்த சரீரத்தையே பகவான் நமக்கு கொடுக்கறாருன்னு கீத சொல்ற கீதையில் சொல்ற பொழுது இஷ்டான் போகான் ஹிவோ தேவாக தாசியந்தேயாவித தயிர் தத்தானே யோபுங் தேஸ்தேன இந்த இஷ்டம் போகம் எல்லாம் இருக்கே நம் மனைவி குழந்தைகள் ஐஸ்வர்யம் பணம் வீடு வாசல் இவைகள்லாம் நமக்கு தேவதைகள் நமக்கு கொடுத்தது எதுக்கு அப்படின்னா கடனாக கொடுக்குற இதை வச்சு நாம் நம்முடைய கடமைகளை பூரா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கா தயிர் தத்தானதா ஜெய்பியா அப்படி அவ அவளுக்கு தேவதைகளுக்காக செய்யறதுக்காக நமக்கு கொடுத்த இந்த சரீரத்தை வச்சுண்டு யார் தேவதைகளுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் நித்திய கர்மாக்களை புற செய்யாமல் யார் ஒருவன் இருக்கானோ யோபுங் தேன் மாத்திரம் இதை வச்சுண்டு நாம் செய்ய வேண்டியதை செய்யணும் யார் அப்படி செய்யலையோ தேனையேவசகா அவன்தான் திருடன் நாம் ஏதோ சொம்பு திருடின்னு போனவன் பணத்தை திருடின் போனவனை திருடன்னு சொல்கிறான் ஆனால் வேதம் நமக்கு நித்திய கர்மாவை யார் செய்யலையோ தன்னுடைய கடமைகள் எல்லாம் யார் செய்யலையோ அவன்தான் உண்மையான திருடன் அப்படின்னு சொல்கிறது அப்போ திருடனுக்கு என்ன தண்டனை அப்படின்னா உலகத்தில் காலம்பற கைதாகி போனால் சாயங்காலம் வெளியில் வந்துடலாம் அது உலகத்தில் ஆனால் வேதத்தில் எப்படின்னா பகவான் எப்படி சொல்கிறார்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனையை அவன் ஆயுஷ்காலம் முடிய மறக்கக்கூடாது அப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பகவான் அப்போது நித்தியகர்மாவை விட்டவனுக்கு திருடனுக்கு என்ன தண்டனை அப்படின்னா அங்கஹீனம் தான் தண்டனை அப்படின்னு தர்மசாஸ்திரன் சொல்றது அவனுக்கு அங்கஹீனம் பண்ணணும் அந்த அங்கஹீனம்னா ஏதாவது ஒரு அங்கம் நமக்கு பலஹீனமாக போகணும் அப்போதான் ஆயுஷ்காலம் முடிய நாம் அதை மறக்க மாட்டோம் அந்த தப்பை அப்படின்னு சொல்றான் அதுக்கு உதாரணம் இந்த நாளில் பார்த்தா பிபி சுகர் இதெல்லாம் கூட அங்கஹீனம்தான்னு சொல்லலாம் இன்சுலின் சுரக்க மாட்டேங்கிறது அதுதான் சுகர்னு சொல்கிறோம் அதுவே ஒரு அங்கஹீனம்தான் கலை சுத்தல் வருது பிபின்னு சொல்கிறோம் இரத்த கொதிப்பு இவைகள்லாம் கூட அந்த அங்கங்கள் சரியாக வேலை செய்யலை அதனால் வரக்கூடிய வியாதிகள் தான் அதனால தான் ஆயுஷ்காலம் முடியும் மறந்து சாப்பிட்ணும்னு வச்சுருக்கா போல பிபி சுகருக்கு ஆயுஷ் காலம் முடியும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி வச்சிருக்கா அதுக்குதான் சாட்சியாக நமக்கு நாம் நித்திய கர்மாவை சரியானபடி செய்யறதுக்கு சாட்சியாக தான் நமக்கு அக்னியை கொடுத்துருக்கா அக்னியினுடைய சரித்திரத்தை பார்த்தா தெரியும் அக்னியை நமக்கு எதுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா சாட்சியாக கொடுத்துருக்கா அதனால தான் அக்னி இல்லாமல் நாம் ஒரு காரியமுமே இல்லை நமக்கு எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் அக்னி உண்டு அந்த அக்னியை நமக்கு எதுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா அந்த அக்னி தான் தேவதைகளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறவர் அக்னி ஏழு நாக்கு வருக்கு அக்னிக்கு அவருக்கு ஏன் ஏழு நாக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்தில் ஒரு சரித்திரம் இருக்குது அதை தனியாக பார்ப்போம் இந்த அக்னியினுடைய காரியம் என்னென்னா நம்முடைய சரீரத்தை கொடுக்குறவர் இந்த அக்னி அப்படின்னு மகாபாரதம்னு சொல்கிறது நாம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சரீரத்தை கொடுத்தது அக்னி தான் கொடுக்குற தான் நாம் காலமான பிறகு இந்த சரீரத்தை அக்னிக்கு கொடுக்குறோம் கடனாக வாங்கிக்கிறோம் ஒரு பேங்கில் போய் ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம் அந்த கடன் முழுசாக அடைச்சி முடிச்சிடணும் அடைக்கலைன்னா வீட்டை ஜப்தி பண்ணின்னு போயிடுவாள் அது போல தான் அக்னி நமக்கு கடனாக கொடுக்கிறார் இந்த சரீரத்தை இதை வச்சு நாம் தேவதைகளுக்கு பண்ண வேண்டியதான காரியங்களை பண்ணி கடனை அடைக்கணும் இல்லாட்டா எப்படி பேங்க் வீடு எடுத்துன்னு போயிடுறதோ அது அக்னி நம்முடைய சரீரத்தை எடுத்துன்னு போயிடுறார் அங்கத்தை எடுத்துன்னு போயிடுறார் பார்க்கிறோம் சூடு சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கு அது ஒரு காரணம் அப்படி அக்னி தான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுக்குறார் நாஸ்தி யஜ்னசமோ ரிபுஹூ அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்வது அக்னி மாதிரி நமக்கு சத்ரு வேற ஒத்துரும் கிடையாது அப்படின்னு சொல்றது என்ன அவ்வளவு ஜாகிரதையாக இருக்கணும்னு அர்த்தம் இப்போ தேன் ஒரு பொருள் இருக்கு தேன்கிறது நல்ல உணவுப் பொருள் நல்ல மருந்து பொருளும் கூட தேன் ஆனால் அந்த தேனை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது அந்த தேன் எடுக்கிறவனை கேட்டால் தெரியும் உடம்பு பூரா துணியை சுற்றிண்டு கஷ்டப்பட்டு ஏறி அந்த தேனீக்கள்லாம் வந்து கொட்டும் உடம்பில் அதெல்லாம் பொறுத்துண்டு அந்த தேனீக்களை பூரா விரட்டி விட்டுவிட்டோ அந்த தேனை பிழிஞ்சி நமக்கு ஒரு பாட்டிலில் விட்டு நமக்கு கொடுத்துட்றான் அதனுடைய பரிசிரமும் நமக்கு தெரியறதில்லை ஆனால் ஒரு ஒரு சொட்டு தேனும் ரொம்ப மதிப்புள்ள பொருள் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தேனை எடுக்கணும் அப்படின்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கலைன்னா நமக்கு சரி நல்ல உணவுப் பொருள் கிடைக்காது நல்ல மருந்து நமக்கு கிடைக்காமல் போயிடும் ஆகினால அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு வச்சது போலதான் அக்னி மாதிரி நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் கிடையாது வேற ஒன்றும் கிடையாது எதை அக்னியில போட்டாலும் அவ்வளவையும் அக்னியாக செய்யக்கூடியது நெருப்பாக செய்யக்கூடிய சக்தி அக்னிக்கு உண்டும் பஞ்சபூதங்கள்லேயே எடுத்துட்டா இன்னைக்கு வரைக்கும் அக்னி ஒன்று தான் சுத்தமாக இருக்குது பஞ்சபூதங்களில் பார்த்தா பூமி கட்டு போயிடுது ஜலம் கட்டு போய்டுது ஆகாஷம் கட்டு போயிடுது காற்று கட்டு போயிடுது வரைக்கும் சுத்தமாக இருக்குது காரணம் என்னென்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த பொருள் அக்னி இந்த அக்னி பாசனங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நமக்கு சாட்சியாக நமக்கு வச்சுருக்க இந்த அக்னி ஆராதிச்சா நாம் நம்முடைய கடமைகளை செய்ததாக ஆகும் அந்த அக்னி நமக்கு பாதுகாப்பாக இருக்கார் மகாபாரதத்தில் வைஸ்வான ரூபாக்கியானம்னு ஒரு சரித்திரம் அக்னிக்கு எப்படி அப்படி ஒரு சக்தி வந்தது எதை தன்னிடத்தில் போட்டாலும் நெருப்பாக செய்யக்கூடிய சக்தி அக்னிக்கு எப்படி வந்தது அவருக்கு ஏழு நாக்கு ஏன் வந்தது அப்படிங்கிற சரித்திரம் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை அடுத்த உபன்யாசத்தில் விரிவாக பார்க்கலாம்